நட்டின நேர்களுக்கு வணக்கம் நட்டணியின் தினமர் துழியில் இன்று நான் தீபாவளி என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் வருஷ வருஷமும் ஐப்பசி மாசம் அம்மாவசி அன்னைக்கு இந்த தீபாவளி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளினா என்ன தீபம் என்றால் ஒளி விளக்கு ஆவளி என்றால் வரிசை வரிசை வரிசையாக விளக்கு ஏத்தி தீபாவளி இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன் வந்து ராமாயணம் ராமாயணத்துல வந்து சீதைய இந்த ராவணரு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பண்ணி ராவணர் கிட்ட இருந்த சீத்தைய காப்பாத்தி ராமர் லட்சுமணர் சீத்தையோட அயோத்தியக்கு திரும்பின நாள் இந்த நாள் அதெல்லாம் அன்னைக்கு அயோத்தியக்காரங்கெல்லாம் அந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்ல மகிழ்ச்சியோட விளக்கேத்தி இந்த நாளை செலிப்ரேட் பண்ணாங்க இதுதான் தீபாவளி இன்னொரு விஷயம் நரகாசுரன் ஒரு அசுரர் இருந்தாரு அவரு ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு எல்லாருமே ரொம்ப கொடூரமானவர் அவரு அவருடைய கொடுமையை தாங்க முடியாம கிருஷ்ணர் வந்து அவரு துவம்சம் பண்ணாரு அந்த டைம்ல வந்து நரகாசுரர் அவருடைய தவறு அவரே ஒத்துக்கிட்டு கிருஷ்ணர் கிட்ட ஒரு வரன் கேக்குறாரு நான் எல்லாரும் கொடுமைப்படுத்திருக்கேன் இந்த நாளை வந்து தீயான நாளை எல்லாரும் கொண்டாடட்டும் எல்லாரும் விளக்கேத்தி மகிழ்ச்சியோட சந்தோஷமா கொண்டாடட்டும் அனு சொல்லிட்டு வரன் கேட்டதுனால இன்னைக்கு எல்லாருமே விளக்கேத்தி பட்டாசு வெடிச்சு மகிழ்ச்சியோட எல்லாரும் கொண்டாடுவாங்க இதுதாங்க தீபாவளி அது இல்லாம எல்லாரும் மனசுலயும் கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் மனசுலயே இருட்டு எல்லாருடைய மனசுலயுள்ள இருட்டு போயிட்டு வெளிச்சம் வரணும் கஷ்டங்கள் எல்லாம் போய் சந்தோஷமா இருக்கணும் அர்த்தம் அது நட்டினை நீர்கள் எல்லாம் தீபாவளி என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் என்ற எண்ணத்தோட இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லிருக்கேன் நட்டினை செய்திகள் நீங்க வாட்ஸ்அப் இல்லாம வேற எதுலயாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினி டாட் ஓ ஆர் ஜி என்ற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இதுல வர எல்லா நிகழ்ச்சிகள் நட்டினை செய்திகள் எல்லாமே உடனடியை கேட்கலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு நாள் உங்களை பார்க்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்